அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தாம் இன்புறுவது உலகின்புறக் கண்டு கல்வி அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் கற்க வேண்டும் என்கின்ற ஆசை உண்டாவதற்கு காரணத்தை மிக அற்புதமாக இந்த குரலிலே திருவள்ளுவர் நமக்கு உபதேசித்து அருளியிருக்கிறார் கற்றறிந்தார் கற்றறிந்தார்ிறது முதல்ல முக்கியம் அதாவது நூல்களை கற்று பொருளை நன்கு உணர்ந்தவர்கள் நூல்களை சரியாக கற்காமல் ஏதோ அங்கங்கே கொஞ்சம் கேட்டு வச்சுருக்கிறவங்க விஷயம் வேறு முறையாக ஆசிரியரிடம் நீண்ட காலம் பொறுமையுடன் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கல்வியை கற்று அந்த அறிவை நன்றாக உணர்ந்தவர்கள் ஓதியும் உணர்ந்தும் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா ஓதி உணர்ந்தும் அதாவது மனப்பாடம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது அது கற்று அறிந்தவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் கற்று அறிந்தவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் ஒரு ஆசிரியர் சொல்றார் கல்லாமல் அறிந்தவன் கற்று அறிந்தவன் ரெண்டாக பிரிக்கிறார் கல்லாமல் அறிந்தவனுக்கு இருக்கக்கூடிய தன்மையையும் கற்றறிந்தவனுக்கு இருக்கக்கூடிய வேற்றுமையும் நாம் கொஞ்சம் பிரித்து புரிஞ்சுக்கணுங்கிற முறையா ஆசிரியர்கிட்ட போய் படிக்காமல் அறகுறையாக அங்கங்கே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கிறவனுக்கும் முறையா குருக்கிட்ட போய் படித்து நன்றாக உறுதியோட அறிவோடு இருக்கிறவனுக்கும் வேற்றுமை இருக்கிறது என்பதை இந்த பகுதியிலே நாம் புரிந்து வேண்டும் என்று ஒரு உரையாசிரியர் அற்புதமாக விளக்கியிருக்கிறார் ஆ கற்றறிந்தார் தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமொருவர் தாம் இன்புறுவது அதாவது அந்த படிக்கிறபோது ஆராய்ச்சி பண்ணுற போது ஒரு இன்பம் இருக்குது அதை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறபோது அந்த சொற்வை பொருட்சுவை அந்த சொற்களோட சுவையை அனுபவிக்கிறார்கள் அந்த பொருளினுடைய கருத்தினுடைய சுவையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த கேட்கக்கூடிய ஜனங்களும் அந்த சொல்லையும் சுவையும் அனுபவிக்கிறாங்க ரெண்டு பேரும் பாடம் சொல்கிறவனும் அனுபவிக்கிறான் அந்த பாடத்தை கேட்குறவனும் அந்த சொற்வை பொருட்சுவையை நுகர்ந்து பின்புறுகிறார்கள் இனிமே இன்னும் வரக்கூடிய அதிகாரங்கள் அதை பார்க்க போகிறோம் செவிக்கு இன்பம் அது ரொம்ப ஆனந்தமாக உள்ளத்தை திருத்தக்கூடிய செவிக்கு இன்பம் அளிக்கக்கூடிய சொற்கள் இதெல்லாம் அதனால் சொல்கிறவனுக்கும் சரி கேட்குறவனுக்கும் சரி பரம ஆனந்தம் கிடைக்கிறது இந்த கல்வியினால் அது மாத்திரம் இல்லை பாடம் சொல்கிற போது கேட்குறவன் அதை முறையாக படிக்கிறதுனால அவனும் சிந்தித்து அவன் பிறரிட்ட பகிர்ந்து கொள்கிற போது இன்னும் அவனுக்கு அது தொடர்ந்து கிடைக்கும் இதே நாம் இன்னொரு கோணத்தில் பார்த்தா இதே மாதிரி செல்வம் ஒருத்தனுக்கு செல்வம் இருக்குது அந்த செல்வத்தை அவன் அனுபவிக்கிற மாதிரி அவன் இன்னொருத்தருக்கு கொடுப்பானாங்கிறது சந்தேகம் அப்படியே கொடுத்தாலும் அது ஒரே மாதிரி இருக்காது செல்வம் எப்படின்னு கேட்டால் அதை சம்பாதிக்கிறதுல கஷ்டம் இருக்குது காப்பாத்துறதுல கஷ்டம் இருக்குது அழிஞ்சு போனால் கஷ்டமாக இருக்குது நம்மக்கிட்ட செல்வம் இருக்கிறதுனால நிறைய பேர் நமக்கு பகைவனாகி விடுகிறான் அது மாத்திரம் இல்லை அது விஷயம் புரிஞ்சாச்சுன்னா அதை இன்னும் சம்பாதிக்கணுங்கிற ஆசையும் போயிடும் இது கரும்பு திங்க கூலி மாறி அவ்வளவு நாளைக்கு தொடர்ந்து படிப்போம் கற்றறிந்தார் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்